प्रपन्न पारिजाताय कृष्णाय नाहं ிா்ரேத்னே முதிரா கிருஷ்ணா கீதமே நம भगवान श्री कृष्णर विज्ञानत उपदेशं பண்ணுகிறார் இந்த அத்தியாயத்துக்கு பேரே ஜான யோகம் யோகம்னு தலைப்புல பார்த்துருக்கோம் இந்த ஸ்லோகத்தில் பகவானுடைய ஸ்வரூபத்தை ஒரு விதமா உபதேசம் பண்ணுறார் அஹம் லோகஸ்ய ந பிரகாஷா நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய சர்வசிய லோகஸ்ய எல்லா ஜனங்களுக்கும் நான் புலப்படுறதில்லை பிரகாஷிக்கிறதில்லை ஏன்னா ஜனங்களெல்லாம் எக்ஸ்ட்ரா வெட்டடாக இருக்கிறதுனால புற நோக்கையே போயிட்டு இருக்கிறதுனால இறைவன் ஆத்மாவாகவே இருக்கிறார் ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மாவாகவே இருக்கிறார் ஆனால் ஜனங்களெல்லாம் தங்களைத் தவிர வேற அறியாமையினால நாடுகிறார்கள் அதை தான் சொல்கிறார் யோக மாயா சமாவிரதா அகம் மறைக்கப்பட்டிருக்கிற நான் அனைவருக்கும் புலப்படுவதில்லை மாயா சக்தி உண்மையான ஆனந்தத்தை மெய்ப்பொருளை மறைத்திருக்கிறது அது ஏன்னு நமக்கு தெரியாது நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் யோக மாயா சமாவத்தா அகம் சர்வச ந பிரகாஷா அஸ்மி யாருக்கும் புலப்படாதவனாக இருக்கிறேன் இப்போ ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுருக்கிறவனுக்கு அவங்க கண்ணு யாருக்கும் தெரியாது ஆனால் அவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கான் அது மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொன்னோம் இதை அப்படியே எடுத்துக்கக்கூடாது தன் உள்ளத்தில் ஆத்மஸ்வரூபம் நான் நான் என்று ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை உணராமல் இருக்கிறோம் புறப்பொருள்களுடைய கவர்ச்சியினால் மூடோயம் நாபிஜானா தி லோகோ மாமஜம் அயம் மூடஹா லோகா இந்த அரிவை சரியான வழியில் முறையாக பயன்படுத்தாத மக்கள் பிறவாத மாறாத எண்ணை அறிகிறார்கள் இல்லை இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழுகின்றார் ஞானத்தங்கமேன்னு பாட்டு கேட்டிருக்கோம் இல்லையா ஆகையினால உண்மையிலேயே ஒருத்தன் தலைக்காணி கடையிலேயே பணத்தை வச்சிருந்தாம் வாங்க அது யாருக்கும் தெரியாது மாதிரி நமக்கு நம்முடைய மெய்ப்பொருள் நம்முடைய ஸ்வரூபமாகவே இருக்குது நம்முடையங்கிற பதமெல்லாம் ஒரு உபச்சாரத்துக்காக சொல்கிறோம் நாமே மெய்ப்பொருள் இறைவன் நம் ஸ்வரூபமாக இருந்த போதிலும் இப்போ இறைவனே ஆத்மஸ்வரூபமாக இருந்து பேசுகிற மாதிரி தன்னைத்தான் அறியாமல் மனிதன் என்னத்தை அறிந்து கொண்டிருக்கிறான் ஆஹ நாஹம் பிரகாஷ் சர்வச யோகமாயா சமாவ் தா மூடோயம் நாபிஜானா தி லோகோ